रूपाय तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷ்வோத்பத்தியேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமிரோகேன வினோவ நோபாய வித்திரங்க பிராயணம் சாமம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் உத்தவருக்கு சொல்லுகிறார் हे प्रायेण प्राए प्राएण न पेपाल मुनेक अर्थम भक्ति सत्संगेन विना उपायः न विद्य सत्संगाली भक्ति नाली सत्संग भक्ति सत्संगनाल भक्तिगम भक्ति பகவானை அடையிறது ஆனந்தத்தை அடையிறதுன்னு அர்த்தம் சத்ரியங் உபாயா சம்சாரத்தை தாண்டத்துக்கு வேறு உபாயம் இல்லை சத்ரியங் உபாயா உத்தமமான உபாயம் சரியான வழிங்கிறது வேற கிடையாது ஹே புத்தவ உத்தவரே சத்சங்கேன வினா பக்தியோகேன வினா சத்சங்கம் இல்லாமல் பக்தியோகம் இல்லாமல் சம்சாரத்தை தாண்ட முடியாது உபாய நவித்தியதே வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களையெல்லாம் நாம் வெற்றி கொள்ள முடியாது இன்பத்தில் மயங்காமலும் துன்பத்தில் தோழாமலும் இருப்பதற்கு இதுவே வழி ஏனென்றால் அகம் சதாம் பிராயணம் நல்லோர்களுக்கு நானே கதி பகவான் தான் கதி அந்யா சரணம் நாஸ்தி சரணம் மமா தஸ்மாத்ருண்ய பாவேன ரக்ஷ ஜ ஜனார்தன அப்படின்னு சொல்கிறையா அதாவது பகவானே எனக்கு வாழ்க்கையில் நிம்மதிக்கு வேறு கதி வழி கிடையாது பணமோ பதவியோ உறவுகளோ கொடுக்காது நீ ஒருத்தன் தான் கொடுப்பே ஆகையினால உன்னை பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணுறேன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறோம் ஆக ஆரம்பத்தில் நாம் சுகத்தின் பொருட்டு பொருளையும் புல நின்பங்களையும் சார்ந்திருக்கிறோம் அப்புறம்தான் தெரிகிறது நிம்மதிக்கு இதெல்லாம் உதவாது முற்றிலும் உதவாது ஏதோ மேலெழுந்த வாரியாக உதவலாம் ஆழமாக உதவாது அப்புறம் பகவான் தான் பரிபூர்ணமாக நமக்கு சத்கதியை கொடுப்பார்னு சொல்லி அவரை சரணாகதி பண்ணுறோம் அவருடைய அனுகிரகத்தினால் பிறகு ஞானத்தையும் அடைகிறோம் நம்மையே நாம் சார்ந்திருக்கிறோம் எதையும் சார்ந்திராத அத்வைத நிலையையும் உணரலாம் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சத்சங்கம் இல்லாமல் பக்தி யோகம் இல்லாமல் சம்சாரத்தை தாண்டுவதற்கு உபாயம் இல்லை ஏனென்றால் சாதுக்களுக்கு நல்லோர்களுக்கு நானே கதியாக இருக்கிறேன் அகம் சதாம் பராயணம் பிராயணம் அகம் சதாம் பிராயணம் நான் சாதுக்களுக்கு புகலிடமாக இருக்கிறேன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்த ஸ்லோகார்த்தத்தை பிறகு பார்ப்போம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்